அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு பருவ காலத்துக்கு தக்கவாறு வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒழுகுதல் வாழ்க்கை லட்சிய திருவினை தம்மை விட்டு விலகாமல் கட்டிப்பிடிக்கும் கயிறாகும் எந்தெந்த காலத்தில் எதை எதை செய்ய வேண்டுமோ அதை எதை அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டும் இளமையில் செய்வது வேறு முதுமையில் செய்வது வேறு ஆகும் ஆக பால்ய காலத்தில் பண்ண வேண்டிய தர்மம் வார்த்தக்கிய காலத்தில் பண்ண வேண்டிய தர்மம் வேறு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் எனவே வாழ்க்கையை பருவத்துக்கு தக்கவாறு அமைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அமையுமானால் வாழ்க்கையின் லட்சியத்தை நிச்சயம் அடைந்து விடலாம் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது இளமையில் அறிவை பெறுவதும் வாலிப பருவத்தில் பொருளை ஈட்டலும் புலநின்பங்களை தூய்த்தலும் முதுமையில் துறவு உள்ளம் பூண்டு ஆன்மபலம் பெறுவதும் ஆகிய பொது மனித வாழ்க்கை அரசனுக்கும் ஏற்புடையதாகும் இது சாமானிய தர்மம்னு பேர் இந்த சாமானிய தர்மம் ராஜாவுக்கும் உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ரகுவம்சத்தில் முதல் அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் காளிதாச மகாகவி சொல்லுகிறார் சைஷவியஸ்த வித்யா நாம் எவ்வனே விஷயேஷினாம் வார்த்தக்கே முனிவருத்தினாம் யோகேநாந்தே தனும் தியஜாம் ரகு வம்சத்தில் பிறந்தவர்கள் சிறுவயதில் நன்கு கல்வி கற்பார்கள் இளமையில் அறவழியில் புல நின்பங்களை அனுபவிப்பார்கள் வயதான காலத்தில் முனிவர்களை போன்று வாழ்ந்து யோக உயிரை உடலிலிருந்து பிரித்து கொள்வார்கள் பருவத்தே பயிர் செய் என்று ஔவையாருடைய அதிசூடியும் உபதேசிக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் பருவத்தோடு ஒட்ட காலமறிந்து ஒழுகல் செயல்புரிதல் திருவினை செல்வத்தை தீராமை நீங்காமல் ஆர்க்கும் கட்டும் கயிறு கயிறாகும் காலமறிந்து செயல்புரிதல் செல்வத்தை நீங்காமல் கட்டும் கயிறாகும்